சதாசிவாரம் சங்கராச்சாரியமியமா அஸ்மாதியம் வந்தே குருபரம் பராம் ஓ நான் சொன்ன பிறகு ரிப்பீட் பண்ண மனசி பிரதிஷித்த மனோ மேவி பிரதித்தவித்திய மஹாசி ம் வியம் வன் மாவ ओम ா uam, ோம்ரீகுருபியோ நம ஹரிஹிவோ ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா இங்க இன்ட்ரோடக்ஷன்லயே எல்லாரும் வந்து ரொம்ப ஆனந்தம் ஆனந்தம்னு சொல்ல எல்லாரும் ஹலோ ராமு என்ன துக்கமா இருக்கையா அப்படி யாரும் கேட்கறதுல சௌக்கியமா இருக்கேன்னு தான் கேட்பாங்க ரெண்டு பேர் பேசிட்டா சந்தோஷம் நான் ரொம்ப துக்கமா இருக்கலாம் அப்படிலாம் யாரும் இது அது துக்கத்தையோ வருத்தத்தையோ கஷ்டத்தையோ சந்தோஷம் வச்சுக்கிறதுல தலைவலிக்கிறது உனக்கு தலைவலி கிடையாது எனக்கு தலைவலிப்பா ஜாலிதான் அப்படி யாரும் சொல்றதில்லை கரெக்டா அந்த பெயின் வந்து ரிமூவ் பண்ணலாம் எது ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்னா இப்ப வேண்டாத விஷயத்தை நீங்க சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க டைஜஷன் ஆகாத விஷயத்த பாடி எடுத்துக்காத விஷயத்தை சாப்பிட்டீங்கன்னா வாமிட் ஆகிடும் ரிஜெக்ட் ஆகிடும் நம்மளுடைய நேச்சுருக்கு அகெயின்ஸ்டா இருக்கிறதோ அது ரிஜெக்ட் பண்ணிடும் அது போல நமக்கு இந்த துக்கத்தை துயரத்தை துன்பத்தை கஷ்டத்தை நம்ம ரிமூவ் பண்றோம்னா அது நம்முடைய நேச்சுர் கிடையாது லாஜிக் ஓகே அப்ப நம்ம நேச்சரோட நேச்சுரல் என்ன அப்படின்னா ஆனந்த சுரூபம் இதை வந்து டிக்ளேர் பண்றதான் உபனிஷத்த நமக்கு தெரிஞ்ச விஷயத்தையே சொல்றதா இருந்து வச்சுக்கோங்க தேவையில்லை இப்ப நம்மளை கொண்டு போய் திருப்பி பிரிகேஜி கிளாஸ்ல கொண்டு போய் டூ பிளஸ் டூ ஆனா அந்த டூ பிளஸ் டூ சொல்லி கொடுக்குறாள் டீச்சரை ஏன்னா அவளை நினைச்சுக்கிறது எத்தனை தடவை டூ பிளஸ் டூ சொல்லி கொடுத்துருப்பா இன்னும் எவ்ரி ஸ்டூடெண்ட் நியூ ஸ்டூடெண்ட் அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணோம் ஒன் டூ ஆச்சா டூ ஒன் 2 1, 2 பிளஸ் 2 2 ஈக்வல் பாத்தி சொல்லாது பிகாஸ் இன்னும் உள்ள போகவே போகாது அது அப்ப என்ன பண்ணுவான் ரிப்பீட்ட சொல்லுவான் சொல்லி போர் போர் வரவழைச்சு ஒன் வச்சுக்கோங்க கிளாஸ் ரூம்ல ஓகே இது ஒரு வருஷம் ஆச்சு நெக்ஸ்ட் இயரே இதே மாதிரி சொல்லுவோம் ஒன் டூ ஒன் டூ டூ பிளஸ் டூ போர் ஓகே போன வருஷம் தான் நல்லா சொல்லி கொடுத்துருங்க இந்த வருஷம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் இது பிரச்சனை இல்லை டீச்சருக்கு தான் கஷ்டம் பட் ஸ்டூடெண்ட்டுக்கு கஷ்டம் கிடையாது பிகாஸ் அவன் ஃபஸ்ட் டூ முதல் தரவை கேட்கும்போது நோ ப்ராப்ளம் ஓகே இப்ப வந்த ஸ்டூடெண்ட்டுக்க நீங்க ஸ்ருங்கேரி போனாலும் நீங்க தான் ஆனந்தம் சொல்றீங்க இந்த ரிஷிகேஷ் கூட்டிட்டு போனாலும் நீங்க தான் ஆனந்தம் சொல்றீங்க பரவம் வந்தாலும் நீங்க தான் ஆனந்தம் சொல்றீங்களே ஒரே மாதிரி சீரியோ டைப்ல சொல்லிட்டு இருக்கீங்களே இல்ல ஏன் சொல்லணும் ஏன் சொல்லணும்னா டூ பிளஸ் டூ ஃபோர் அந்த மாதிரி இன்னும் கன்விக்ஷன் ஆகலை நமக்கு நான் தான் ஆனந்த ஸ்வரூபம்னு எத்தனை தட சொன்னாலும் திருப்பி நம்ம ஒரு சொரூப்பம் வச்சிருக்கோம் நேச்சுரலா ஒண்ணு வச்சிருக்கோம் அதுல போய் மாட்டிக்கிறோம் அது கிடையாதப்ப அது அது உனக்கு தெரிஞ்சது உனக்கு தெரிஞ்சதே சொல்லணும்னா உபநிஷத்து சொல்றதுக்கு அவசியம் இல்லை அப்போ இதை பத்தி சொல்றதுதான் உபநிஷத்து வாக்கியம் சொல்லப்படுறது அது எப்படிலான்ன்றத நம்ம இப்ப பார்க்கலாம் ஓகே சோ இங்க நம்ம சங்கர்னுடைய பிறந்த ஊர்ல வந்து ஐத்திரிய உபனிஷத்தை படிக்கிறது வெரி விசேஷம் காலம்பரை சொன்ன இந்த த்தரிய உபிஷத்து சங்கர் எடுத்துக்க பிரின்சிபல் உபனிஷத்துல பத்து உபனிஷத்துல ஒரு உபனிஷத்து முண்ட மாண்டுக்கிய தித்திரிகி ஐத்திரேஞ்ச சாந்தோக்கியம் பிரகதாரண்யகம் ததா இது கீதா எத்தனாவது அத்தியாயம் அப்படி கேட்கப்படாது சொல்ல ஈசக்கேன கட்ட பிரேன கட்ட பிரூக்கிய தித்திரிகி ஓகே ஈஸியா ஞாபகம் முண்ட மாண்டூக்கிய தித்திரிகி ஐத்திரேய்ச்ச சாந்தோக்கியம் ஐத்திரேயஞ்ச சாந்தோக்கியம் பிரகதாரண்யம் ததா ஓகே பத்து உபனிஷத்து இதுக்குள்ள ஈசக்கேன கட்ட பிர அந்த முதல் பாதத்தில் எது நமக்கு பாக்கி இருக்கிறது பிரஷ்ன உபனிஷத்து ஈச உபனிஷத்து கேன உபனிஷத்து கட்டோபனிஷத்து பிரஷ்ன உபநிஷத்து அப்புறம் முண்ட மாண்டூக்கிய தித்திரிகி தித்திரிகா தைத்திரிய தைத்திரிய உபனிஷத்து தித்திரிகி மாண்டூக்கிய உபநிஷத்து முண்டக்க உபநிஷத்து அப்ப முண்டக்க மாண்டூக்கிய தித்திரிகி மூணு உபனிஷத்து வந்துட்டு சுலபம் பாருங்க ஈசக்கேன கட பிரஷ்ன அதுக்கப்புறம் முண்ட மாண்டூக்கிய தித்திரிகி அதுக்கப்புறம் என்ன ரெண்டு ஐத்திரேய்ச்ச சாந்தோக்கியம் ஐத்திரேயஞ்ச சாந்தோக்கியம் ஐத்திரேஞ்ச சாந்தோக்கியா ஐத்திரிய உபனிஷத்து சாந்தோக்கிய உபனிஷத் ஓகே ரெண்டு உபனிஷத் ஐத்திரேய்ச சாந்தோக்கியம் அப்புறம் என்ன லாஸ்ட் பாதை வந்து லாஸ்ட் ஒன்னே ஒண்ணு தான் ஏன் ஒன்னே ஒண்ணு அங்க வந்து அவ்வளவுதான் அக்ஷரத்துக்கு இடம் இருக்கிறது அதனாலயா அதுவும் காரணம் என்ன எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் சேர்க்க முடியாது சம்ஸ்கிருத்துல எக்ஸ்ட்ரா பண்ண முடியாது அப்படி அது மாதிரிலாம் இருக்கிறது ஒன்பது உபநிஷம் சொல்லியாச்சு இருக்கிறது ஒண்ணு தான் பாக்கிறது பிரகதாரண்யம் பிரகதாரண்ய ததா சரியா அப்போ ஈசக் இப்ப நீங்க சொல்லணும் முண்ட மாண்டூக்கிய தித்திரிகிச்சாந்தோக்கியம் பிரிருகதாரண்யம் ததா இப்ப மக்கிளாஸ் மாத்திரம் சொல்லுவாங்க புருஷாஸ் கேட்கணும் கரெக்டா சொல்றீங்களா செக் பண்ணிக்கணும் அங்க பின்னாடி இருக்கவங்க இவங்களை செக் பண்ணிக்கலாம் ஓகே இப்ப வந்து நம்ம நாட்டோட பார்டர் மாதிரி இருக்கிறது ஓகே இங்க கொஞ்சம் இருக்கிறது அங்க கொஞ்சம் இருக்கிறது சேர்ந்து சொன்னோம் மக்கிளாஸ்ல ரெடியா ரெடி ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட் ஓகே எப்படி இப்படி பார்க்காம கரெக்டா சொல்லிட்டீங்க சரி இப்ப பாருங்க புருஷாச ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட் ஈச பத்து உங்க அடுத்த கிளாஸ் நிஜமாவே பார்க்காம சொல்றது ஞாபகம் வரும்போதெல்லாம் முண்ட மாண்டோக்கிய தித்திரிகி ஈசி ஓகே ரொம்ப கஷ்டப்பட்டு மண்டை போட்டு உடஞ்சினா தான் கஷ்டமா இருக்கும் சுலபமா சொல்லீங்கன்னா வந்துடும் சாம்பார் ரசம் கண்டிப்பா தப்பா சொல்ல மாட்டான் ரசம் மோர் சாம்பார் அப்படின்னு சொல்ல மாட்டான் அந்த மாதிரி இயற்கையா சொல்லணும் சரி இதுல இந்த பத்து உபனிஷத்துல பத்து பிரின்சிபல் உபநிஷத்துல ரிக்வேதத்தை சேர்ந்த ஒரே உபநிஷத்தை ஐத்திரேய உபநிஷம் இது வந்து பெரும்பான்மையான ஆச்சாரங்கள் இது எடுக்கிறது இல்ல சாதாரணமா இந்த ஐத்திரேய உபநிஷத்தை எடுக்கிறது இல்லை ஓகே அது என்ன காரணம் நான் சொல்றதில்லை ஓகே எடுக்கிறது இல்ல அவ்வளவுதான் ஜென்ரலா ஓகே இது வந்து நம்ம எடுத்துட்டு இருக்கோம் ஏன் எடுத்துட்டு இருக்கோம்னா பல காரணத்தெல்லாம் எடுத்துட்டு இருக்கோம் ஒண்ணு வந்து வெளியூர் காரங்களுக்கும் ஒரு உபநிஷத்தை முழுக்க கேட்டுடணும் அதுக்காக கேம்பில் ஷார்ட்டா இருக்கிற உபநிஷத்தை எடுத்து முழுக்க சொல்லிக் கொடுக்கணும் அப்படி ஒரு ஐடியா தென் செகண்ட் ஐடியா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ரிதமா பண்ணிட்டு இருக்கோம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் எல்லா வேதமும் கவராயி வந்து இருக்கணும் புரியுதுல இப்ப நம்ம வந்து என்ன படிச்சுட்டோம் சுக்ல எஜுர்வேதம் கவர் பண்ணிட்டோம் சுக்ல என்ன முடிச்சோம் ஏதோ முடிச்சோம் ஈச உபனிஷத்து ஈசாவாசி உபநிஷத்து சுக்ல எஜுர்வேதம் என்ன முடிச்சோம் முடிக்கல இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் கட்டோபனிஷத்து பண்ணிருக்கோம் அப்புறம் வந்து சாமவேதத்தில் இப்ப கடைசியா முடிச்சோம் அது கேன உபநிஷத்து அதுக்கப்புறம் அதர்வன வேதத்துல வந்து முண்டக்கு உபநிஷத்து அது வந்து சிடி கூட வெளியே போரிய பங்க்ஷன் பண்ணி ஓகே அப்ப மிச்சம் இருக்கிறது என்னவேதம் ரிக்வேதத்தில் இது ஒரே உபநிஷத் தான் இருக்கிறது ஐத்திரேய உபநிஷத்து கௌஷித்தகி உபநிஷத்து இருக்கிறது பட் இந்த ஐத்திரேய உபநிஷத்து தான் வந்து பத்து உபநிஷத்துல எடுத்துட்ட பிரின்சிபல் உபநிஷத்து சரி அப்போ நான்கு வேதத்தில் இருக்க உபனிஷத்து உபதேசம் என்ன உபதேசம் நான்கு இது இருக்கையா வேதம் இருக்கு நான்கு உப வேதத்துல ஏராளமான உபனிஷத்து இருக்கு ஏராளமான உபனிஷத்துல என்ன மாதிரி சப்ஜெக்ட் மேட்டர் என்ன அப்படின்னு இல்லையா இப்ப வந்து நீங்க வந்து சிபி சிபி என்ன சிபிசி இன்னொரு ஆமா எல்லாம் ரெண்டு இருக்கும் ஒரு ஒரு குரூப் ஒண்ணு வந்து அஞ்சு சப்ஜெக்ட் இருக்கும் இன்னொன்னும் பதினோரு சப்ஜெக்ட் இருக்கும் அவ்வளவு தான் டிஃப்ரெண்ட் நான் புரிஞ்சுக்கிட்டது ஒண்ணு நிறைய படிக்கணும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா படிக்கணும் அவ்வளோதான் இது பதினோரு படிக்கிறாள்ல கொஞ்சம் அது தேரலைன்னா இந்த பக்கம் அனுப்பிச்சிடுவாங்க அதுவும் முடியலைன்னா தமிழ் மீடியத்துக்கு அனுப்பிச்சிடுவாங்க ஏன்னா ஒரு இது இந்த பக்கம் வர முடியும் அந்த பக்கம் வர முடியும்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் சவுண்ட் ஓகே அதனால சரி அப்படி இந்த சப்ஜெக்ட் மேட்ரு அதுல பாத்தீங்கன்னா பதினோரு சப்ஜெக்ட்ன்னா பதினோரு டிஃப்ரெண்ட் டாபிக்கு டிஃப்ரெண்ட் தாற்பயம் இருக்கும் மார்க் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் சோ அது போல வந்து பயாலஜி டிஃப்ரெண்ட் இருக்கும் மேத் ஸ்டூடெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்கும் இந்த பக்கம் பிசிக்ஸ் வந்தீங்கன்னா அந்த பக்கம் சப்ரேட் இருக்கும் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடல் இருக்கும்னு வச்சுக்கோங்க இங்க வந்து எல்லாம் உபரிஷத்தும் எல்லாம் வேதமும் என்ன தாற்பயம் இருக்கிறது ஒரே விஷயம் நீங்க எந்த உபரிஷத்து போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் ஒரே டாபிக் தான் நம்ம பேசப்போறோம் கதி சாமானிய நியாய தர்ஷனார்த்தம் கதி சாமானிய நியாய தர்ஷனார்த்தம் யூனிஃபார்மான டீச்சிங் இருக்கிறது எல்லா இடத்துல ஒரே சப்ஜெக்ட் மேட்டர் தான் இருக்கிறது ஓகே சோ ஒரே சமமா இருக்கிறது எல்லா விதமான டீச்சிங்கும் ஒரேமா இருக்கு அதனாலதான் பத்து உபநிஷத்தை சங்கரர் எடுத்துக்கிறார் ஓகே அதனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னா பிரம்மம் சத்தியம் ஜன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரகா இல்லையா ஓகே கடைசி கன்க்ளூஷன் என்ன பண்ண போறோம் இதுதான் கன்க்ளூஷன் பண்ண போறோம் பிரம்மம் சத்யம் ஜகன் மித்யா பிரம்மைவ என்ன ஜீவோ பிரம்மைவ நாபரகா ஜீவோ பிரம்மைவ நாபரகா அப்படி சொன்னோம் ஓகே இதுதான் நமக்கு வந்து இது எடுத்து சொல்லப்போம் இந்த பத்து உபநிஷத்தில் விச்சாரத்துக்கு நம்ம எடுத்துக்க போறோம் விசாரம்னா என்கொயரி அனலைசஸ் ஓகே ஏன் இந்த பத்து உபனிஷத்தை சங்கர் செலக்ட் பண்ணி இருக்காரு அவர் சௌரியத்துக்கு சில பேரு முடிவு எடுக்கிறது எப்படி முடிவு எடுப்பான் தெரியுமா குங்குமம் விதி போட்டுவான் போட்டுட்டு போட்டலாம் பண்ணிப்பான் அவங்க ஒரு இது வச்சிருப்பாங்க குடும்பத்துல ஓகே இது விழுந்து செய்யணும் செய்யக்கூடாது அவ்வளவுதான் சிம்பிள் இது கொஞ்சம் சௌரியமா தான் இருக்கிறது இந்த முடிவு பண்றத இருக்க புத்தி பயன்படுத்தவே வேண்டாம் எது உழுந்ததும் அப்படி செஞ்சுக்கலாம் கொஞ்சம் சௌரியமா இருந்தாரு ஓகே அப்படி ஒரு மொத்த உபரிஷத்தை போட்டு குலுக்கி பத்து உபரிஷத்தை எடுப்பா பத்து பேர் எடு அப்படி சொல்லிட்டு கிராமத்துல மாதிரி கூட ஓலை குடத்துல ஓலை இருக்கும் கூட ஓலைன்னு பேர் அதுக்கு பேர் அப்படி எடுத்து பண்ணல அவர் இவருக்கு முன்னாடி ஒரு ஆத்தண்டிக்கா ஒருத்தர் பண்ணிருக்காரு அவர் பேஸ் பண்ணி இவர் பண்ணிருக்காரு அவர் யாரு வியாசாச்சாரியா பண்ணினார் வியாசாச்சாரியர் பண்ணினது வந்து பிரம்மசூத்திரம் பண்ணிருக்காரு அந்த பிரம்மசூத்திரத்துக்கு வேதாந்தத்துக்கு வந்து பேஸ் நூல் ஏது அப்படின்னா பிரம்மசூத்திரம் எது அப்படின்னா பிரம்மசூத்திரம் அந்த பிரம்மசூத்திரத்துக்கு அந்த பிரம்மசூத்திரத்துக்கு வேண்டிய உபனிஷத்துக்கு வேண்டிய வேதாந்த ஆதாரத்தை நிரூபிக்கிறதுக்காக பத்து உபநிஷத்தை கையாள்றார் வியாசாச்சாரியா ஓகே அப்போ பி தத்துவம் எடுத்து உபனிஷத்து தான் பிரம்மசூத்திரம் கிடையாது ஆனா இந்த உபனிஷத்து எப்படி எப்படின்னா அது காட்டுல வளர மலர் மாதிரி கச்சா மச்சான்னு வளரும் ஓகே சில சமயம் கிழிச்சிடும் இல்லாம பண்ணிருக்கும் நீங்க மொத்தமா போய் இது எடுக்க முடியாது உபனிஷத்துல அப்படி கொட்டி கிடக்கிறதெல்லாம் அதெல்லாம் அனலைசஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி பிரம்மசூத்திரம் கொடுத்துருக்காரு ஓகே உபனிஷத்து தான் பேசிக் நூல் அதத்தான் வியாசாச்சாரியா பிரம்மசூத்திரம் பண் அதனால வியாசாச்சாரியர் சொன்ன வேதாந்தத்துக்கு அதிஷ்டானமாக இருக்கிற அந்த நூலுக்கு உபனிஷத்து கவர் பண்ணி என்னெல்லாம் உபநிஷத்து பண்ணலாம் அப்படி அவர் கோட் பண்ணிருக்க அப்படி கோட் பண்ணினதில் பத்து உபனிஷத்தை இவர் செலக்ட் பண்ணி அவர் இன்னும் நிறைய கூட பண்றாரு இதுல வந்து எது முக்கியமா இருக்கிறதோ அதிகமா கோட் பண்றதோ அதை அடுத்து இவர் வந்து காமெண்ட் கொடுக்கலாம் இன்னும் கொஞ்சம் எளிதுப்படுத்தலாம் இன்னும் கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லி வைக்கலாம் அப்படி சொல்லி வச்சார் அப்போ சிஸ்டமேட்டிக் டீச்சிங் பண்றதுக்காக இந்த பத்து உபநிஷத்து பண்ண பண்ணிருக்காரு சரி சிஸ்டமேட்டிக் பிலாசபின் என்னது சிஸ்டமேட்டிக் பிலாசபி என்ன ஒரு முறையா படிக்கணும் இப்ப வந்து தின்ன பள்ளிக்கூடத்தில் வந்து ஏதோ படிச்சு கொடுக்காங்க ஸ்கூல் காலேஜ் போன ஒரு சிஸ்டமேட்டிக் வரணும் இல்லையா ஒரு ஆர்டர் சிஸ்டம் இருக்கணும் எப்படி சிஸ்டம் இருக்கணும் எனி பிலாசபர் ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் பிலாசபர் அப்படிப்பட்டவங்க யார் இருந்தாலும் தத்துவவாதி தத்துவாதினா என்ன தத்துவம் எது ரியலோ உண்மையை பேசுறவர்கள் தத்துவவாதி ஓகே நம்மளுடைய பூஜ்ய சுவாமி இருக்காங்க தயானந்த சரஸ்வதி அவங்க என்ன சொல்லுவாங்க அதாவது இவங்க வந்து இந்த நம்பர் இருக்காங்க எல்லாத்தையும் நம்பக்கூடிய பீப்புள் நிறைய பேர் அப்படி இல்லை இவர்களா திங்கிங் பீப்புள் சிந்தனை பண்ணக்கூடியவர்கள் சிந்தனை பண்ணணும் இது ரைட்டாங்க சொல்றது ஒண்ணு உரசி பார்க்கணும் இது ரைட்டா ராங்கா சொல்லு அப்படி கேட்கலாம் அப்படிப்பட்டது நீங்க கேள்வி கேட்க முடியும் கேள்வி கேட்கணும் அப்படியே ரேண்டமா நம்பிட்டு போறது கிடையாது அங்க போய் கர்ம காண்டத்தில் வந்து அங்க வந்து கேள்வி எல்லாம் கேட்கப்படுது ஸ்பூன் நீங்க கரண்டிய நெய் விடணும்னா விட்டுதான் ஆகணும் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ணக்கூடாது சும்மா இருக்கணும் ஓகே அங்க கேள்வி கேட்கப்படாது இங்க கேள்வியை கேட்கணும் இல்லன்னா ஆச்சாரிய கேள்வியை வரவழைப்பாங்க எப்படியாவது சரி அப்போ என்ன என்ன விஷயம் என்ன பேசு அப்படின்னா இந்த கட்டடம் இருக்கு இதுக்கு என்ன வேணும் சிமெண்ட் வேணும் கல்லு வேணும் இல்லையா வாட்டர் வேணும் எல்லாம் பண்ணிதான் இந்த பில்டிங் நிற்கும் அது போல தத்துவத்துக்கு என்ன விஷயம் இருக்கணும் ஆறு அங்கம் இருக்கணும் அது என்ன ஆறு விஷயம் ஜீ பத்தி பேசியாகணும் ஜீவனை பத்தி பேசியாகணும் ஜீவாத்மா யார் எப்படிப்பட்ட ஜீவாத்மா அவனுடைய ரோல் என்ன அப்படின்ற பத்தி சொல்லியாக பத்தி சொல்லியாகணும் அப்புறம் அனுபவிச்சு ஜெகத்தை பத்தி சொல்லியாகணும் மூணாவது விஷயம் நாலாவது விஷயம் வந்து பந்தத்தை பத்தி சொல்லியாக பத்தி சொல்லியாக சொல்ல வேண்டாம் நமக்கு கை மேல பலன் இருக்கு ஓகே சம்சாரம்னா என்ன அப்படின்றத சொல்லியாகணும் சரி சம்சாரம் சொல்ல என்ன செய்யணும் அந்த துக்கத்திலிருந்து கஷ்டத்துல இருந்து விடுவிக்கிறது எப்படி முக்திய பத்தி சொல்லியாகணும் மோட்சத்தை பத்தி சொல்லியாகணும் இங்கதான் நமக்கு கீ பாயிண்ட இருக்கிறது ஓகே நம்முடைய துன்பம் துயரம் இதை படிக்கிறதுனால எனக்கு துன்பம் இல்லா பெருநிலை அடைய முடியும் அதற்கு இது உதவி செய்யப்படுது அதை சொல்லியாகணும் அதுதான் மெயின் பாயிண்ட் சரி அப்போ பந்தத்தை பத்தி சொல்லியாகணும் சம்சாரத்தை பத்தி அதுக்கு விடுதலை எப்படி பண்றது முக்தி மோக்த பத்தி சொல்லியாகணும் ஓகே அதுக்கப்புறம் என்ன முக்கியமானது மோட்ச சாதனம் சொல்லியாக எப்படி அதுல இருந்து பிரீடம் ஆகிறது எப்படி அதை சொல்லியாகணும் நிறைய பேர் விஷயத்தை சொல்லிடுவாங்க அதுல எப்படி வரணும் அதுக்கான ரூட் சொல்லணும் இப்ப வந்து நீங்க குயிக்கா வாங்க ஸ்டேஷன் வந்து குயிக்கா வாங்க அப்படி சொன்ன போதுமா குயிக்காதுக்கான சாதனம் சொல்லி ஆகணும் முதல யார் இறங்கணும் முதல எப்படி இறங்கணும் அந்த லக்கேஜ் எப்படி எடுத்துக்கணும் இறங்கினீங்க ஏன் அங்க ஒரு பிளான் பண்ணி சாதனம் சொல்லப்பட்டிருக்கு அந்த சாதனத்தை கரெக்டா பயன்படுத்தினால குயிக்கா வந்துட்டீங்க அப்ப ஒரு விஷயத்த நம்ம பண்றதுக்கு சாதனம் முக்கியம் ஓகே சரி அப்போ இதுதான் சொல்றது ஜீவஸ்வரூப ரூபம் கிம் ஜீவஸ்வரூபம் கிம் ஈஸ்வரஸ்வரூபம் கிம் பந்தஸ்வரூபம் கிம் ஜகத் ஸ்வரூபம் கிம் முக்தி ஸ்வரூப கிம் மோட்ச சாதனம் கிம் இங்க கேட்டாம இருக்கா நாற்பத்தி ஒன்பது கேட்டிருப்பீங்க கோநாம பந்தா கதமேஷ ஆகதா கதம் பிரதிஷ்டாசிய கதம் விமோட்சா கோசாவனாத்மா பரமக்கக ஆத்மா தயோர் விவேக கதமேத துஷியதாம் ஓகே இந்த கேள்வி கேட்ட உடனே கேள்வி கேட்ட உடனே அவர் ஆச்சாரிய எப்படி இருக்காருனா அப்படிங்க முந்துட்டாரு என்ன கேள்வி கேட்டான்டா நீக்கியசாலி செய்ய செஞ்சவன் புனிதமாகிறது நீ பெறவன் செலக்ட் பண்றோம் அதனால புனிதம் அடைஞ்சது எதை செலக்ட் பண்ணி இருக்கையோ பணத்தை கட்டி கூட வரா முடியாம பிடிச்சது அதுக்கு வந்துருக்கும் எத்தனையோ வம்சமே நான் சொல்லல இது சங்கர் சொல்றாரு அதுல பாவிதம் தே குளம் துவையா உன்னால உன் குளம் வம்சமே இவ்வளவு சிறப்பு அடைஞ்சிருக்கிறது அது மாத்திர அவித்யா பந்த முக்தயா பிராமி பவித்தம் எத் இச்சசி எதுக்காக அப்படின்னா அறியாமையாக இந்த பந்த சம்சாரத்திலிருந்து விடுபட்டு பிரம்ம நிலையை அடைய விரும்புறைய இதை விட வேற என்ன நிலை உனக்கு வேணும் இந்த கேள்வி கேட்டதுனால இவ்வளவும் கிடைச்சிருக்கு அப்படி சங்கர விவேக சூடாமணியில நாற்பத்தி ஒன்பது கேள்வி கேட்டோம் ஐம்பதுல பதில் சொல்றாரு அப்போ ஜீவ ஈஸ்வர ஜெகத் ஜீவ ஈஸ்வர ஜெகத் அண்டு பிரிச்சுக்கலாம் ஓகே அப்படி அப்போ இந்த பிலாசபின்னு எடுத்துட்டா ஒவ்வொருத்தரும் இந்த ஆறு விஷயம் பேசி ஆகணும் புரூவ் இதுதான் கரெக்ட் இதுதான் அப்படின்னு சொல்லி ஆகணும் ஓகே இல்லைன்னா எனக்கு தெரிஞ்ச பிலாசபிலும் சொல்லக்கூடாது நான் கல் ஓரத்தில் இருந்தேன் இப்படியே பார்க்கும்போது எனக்கு உதித்தது அப்படிலாம் சொல்ல முடியாது அதெல்லாம் பிலாசபில சேர்த்துக்க முடியாது தத்துவம்னா இதெல்லாம் நீங்க கரெக்டா சொல்லணும் ஆர்டர் சொல்லணும் அப்பதான் சேர்த்துக்க முடியும் அப்போ உபநிஷத்துல இதெல்லாம் சிஸ்டமேட்டிக்கா நமக்கு வந்து இருக்காது அங்க ஒரு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் இல்ல ரெண்டு மூணு சப்ஜெக்ட் இருக்கும் ஆனால் ஒரு ஒரு உபநிஷத்து ஒரு ஒரு ஸ்டைல்ல இருக்கும் தான் இதுல என்ன பண்றாரு பிரம்மசூத்திர மொத்த உபனிஷத்து சொல்ல வரக்கூடிய பாயிண்ட் என்ன அதுக்கு பேரு தாற்பயம் அந்த தாற்பயம் தெரியணும் இவ்வளவு நேரம் பேசினா நீ என்ன சொல்ல வர அதை சில பேர் பல மணி நேரம் பேச என்ன சொல்ல வர அதை சொல்லு சில பேர் சொல்ல வர்றதுக்கு என்ன அவனுக்கு தெரியாது ரெண்டு பேர் பேசிட்டு இருப்பீங்க அப்படியே டெவலப் பண்ணிட்டு பூஜி சுவாமி பேசும்போது நடுல உள்ள கருத்து வச்சுட்டு என்ன பேசணும் உனக்கு தெரியுமா தெரியாது அப்போ நம்ம பேசுறது மைண்ட்ல ஒரு கருத்தை வச்சுட்டு அதை டெவலப் பண்ணணும் அதுக்கு பேரு டிஸ்கஷன் பேரு ஆனா நம்ம வீட்லயோ இல்ல ட்ரெயின்லயோ வரும்போது டிஸ்கஷன் எப்படி இருக்கோம் அப்படியே போய் அதுக்கப்புறம் காங்கிரஸ் பார்ட்டி ஜெயிச்சுடுத்து வீணா போனவேன் அப்படி போனேன் அதுல ஆரம்பிச்சுன்னா அவ்வளவுதான் ஒரு கடைசியில முடியும் அந்த சொத்த கட்டலையை வாயில போட்ட மாதிரி இருக்கும் பேசும்போது யார் லீட் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு ஐடியாவோட பேசிட்டு இருக்கணும் கன்க்ளூஷன் பண்ணும்போது அத என்ன பேசணுமோ அத கன்க்ளூஷன் பண்ண தெரியணும் ச்சரிய என்ன பண்றாருன்னா மொத்தம் உபநிஷத்தை அவரை டீல் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா அதனுடைய ஐடியாவை கன்க்ளூட் பண்றாரு கொண்டு வராரு வேதாந்த சாஸ்திரம் கிம் இந்த பிலாசபி சொன்னீங்க பிலாசபி ரூல் சொன்னீங்க ஏன் பிலாசபி இருக்கிறது இதுதான் மூலம் நூல் உபனிஷத்து அந்த உபனிஷத்து வந்து அங்கொன்று இங்கொன்றுமாக கூறப்படுறது ஏன்னா அந்த அது வந்து என்ன சொல்றது நம்ம வீட்டுல வந்து தோட்டம் எப்படி வைப்போம் வீட்டுல தோட்டம் எப்படி இருக்கும்னா சில கட் பண்ணுவோம் ரொம்ப பெருசா இருந்ததுன்னா அங்க கட் பண்ணுவோம் இது எப்படி பண்ணுவோம் ஒரு ஆர்டரை நம்ம கேத்த மாதிரி வீட்டுக்குள்ளார் புதராயிடும் காட்டுக்குள்ளார் அப்படி இருக்காது அது எங்கெல்லாம் இப்படி நுழைய முடியுமோ அங்கெல்லாம் நுழையும் இல்லையா உபநிஷத்து மாணவன் அவனுக்கு என்ன கேள்வியோ அந்த உபநிஷ ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன இது இருக்கிறதோ அங்க கேள்வி பதில் கிடைக்கும் அது ஆச்சாரியில என்ன பண்றாங்கன்னா அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி மொத்தத்தையும் சிஸ்டமேட்டிக்கா கொடுத்துருக்காங்க இது நம்ம தலைமுறைகளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் இது அதனால உபனிஷத்துக்கு உபனிஷத்து தத்துவம் இது இந்த உபனிஷத் தத்துவத்தை பிரம்மசூத்திரத்துல எல்லாத்தையும் ஆர்டரா பண்ணி கொடுத்துருக்கோம் அவ்வளவுதான் அப்ப வேதாந்த சாஸ்திரம் கிம் அப்படி சொன்னா வேதாந்த சாஸ்திரம் பிரம்மசூத்திரம் ஓகே ஆனா இதனுடைய மூல கிரந்தம் எது மூல கிரந்தம் வந்து உபநிஷத்து ஓகே சரி அந்த பிரம்மசூத்திரத்துக்கு சோ சங்கரர் வந்து இதுக்கு பண்ணிருக்காரு வியாசாச்சாரியர் பிரம்மசூத்திரத்தை பண்ருக்காரு இப்ப வந்து எது முன்ன எது பின்ன வியாசாச்சாரியர் முன்னையா இல்ல சங்கராச்சாரியர் பின்னையா நமக்கு டவுட்டு வராதுன்னு நினைக்கிறேன் ஓகே நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்தி சத் புத்திர பராசரம் ச யாசம் சுகம் கௌடபதம் மகந்தம் கோவிந்தம் யோகேந்திர மதாசிய சிஷியம் ஸ்ரீ சங்கராச்சாரியம் அப்படின்னா இதுல சங்கராச்சாரியர் எங்க வராரு யாசா சுகா கௌடபாதா அப்புறம் கோவிந்தா அப்புறம் சங்கர அஞ்சாவது பிளேஸ் வராரு அங்க ஆறு பண்ண பிரம்மசூத்திரத்துக்கு சிஷியா எல்லாம் வந்த பிறகு அஞ்சாவது சிஷ்யா அந்த பரம்பரையில வராரு ஓகே அவரு வந்து இந்த 10 விஷயத்துக்கு பத்து கமெண்ட் கொடுத்துரு வியாசாச்சாரிய பண்ண பிரம்மசூத்திரத்தில் அவர் எடுத்து கோட் பண்ணின உபனிஷத்துக்கு இவர் வந்து விளக்கம் கொடுத்திருக்கிறார் ஓகே அப்ப சங்கர் வந்து பிரம்மசூத்திர பாஷ்யத்துல என்ன கூட சொல்ல வராரு அப்படின்னா வேதாந்த வாக்கிய குசும கிருதனார்த்த சூத்திரானாம் வேதாந்த வாக்கிய குசுமன பிளவர் வாக்கியத்தில் பிளவர்ஸ் எல்லாம் ஒன்னா அரேஞ்ச் பண்ணி அந்த சூத்ரா நாம் என்ன பண்ருக்காரு பிரம்மசூத்திரத்தில் அதை நான் கொடுத்திருக்கேன் அப்ப வேதாந்த தத்துவம் என்றது வேத வியாசாச்சாரியருடைய பர்சனல் இன்டலக்டோ அல்லது சங்கராச்சாரியருடைய பர்சனல் இன்டலக்டோ கிடையாது இதுதான் கிரேட்டு நம்மளோட பெரியவங்களுடைய கிரேட்டு என்னுடைய பிலாசபி அப்படி சொல்றது இல்ல ஓகே இது பரம்பரை பரம்பரையா வந்து உபனிஷத்துல இருக்கிற விஷயம் அப்போ உபனிஷத்தினுடைய விஷயத்தை தான் இவங்க ரெண்டு பேரையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்திருக்கிறார்கள் அப்படி சொல்றது சரி இந்த பத்து இதுல வந்து என்ன பண்ருக்காங்க அதனால ஒரு ஸ்லோகம் ரொம்ப அழகான ஸ்லோகம் என்ன சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்திர பாஷ்ய கிருதவந்த பகவந்த புன ஓகே அப்போ ஒருத்தர் வந்து சூத்ர சூத்திரக்காரர் இன்னொருத்தர் பாஷ்யக்காரர் ஓகே அதனால அவரு சூத்திரம் பண்ணினதுக்கு இவர் பாஷ்யம் பண்ணியிருக்காரு அவளதான் ஓகே ரெண்டு பேரும் கம்பைன் பண்ணி செஞ்சது சரி இவர் எடுத்துட்டு இருக்க உபனிஷத்து சங்கர் வந்து தசோபனிஷத்து பத்து உபனிஷத்தை எடுத்துட்டு இருக்காரு புரிய நமக்கு வந்து பிரகரண கிரந்தம் போன கேம் ஸ்டார்ட் பண்ண அப்ப இந்த பிரம்மசூத்தத்துல வேதாந்த தத்துவம் பலிச்சு இருக்க போறது அதுக்காக இப்ப கிரௌண்ட் ஒர்க் நடந்து அப்போ இந்த உபநிஷத்துல இருக்கிற உபநிஷத்து இப்ப எடுத்துக்க போறோம் இந்த நிறைய இருக்கிறது அதுல ஐத்திரேய உபநிஷத்து கௌஷீ தகி உபனிஷத்து ரெண்டு உபநிஷத்து இதுல இருக்கிறது ஓகே அதுல வந்து என்ன இந்த உபநிஷத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா அது சொல்லக்கூடிய தாற்பயத்துக்கு பேரு மகாவாக்கியம் மகா வாக்கியம்னா இந்த மெகா தொடர் இருக்கு மெகா தொடர் என்ன சொர்க்கம் ஒன் டூ த்ரீ போர் அப்படி இல்லை மகாவாக்கியம் ஆனா சின்ன வாக்கியம் சின்ன சென்டென்ஸ் ஓகே அதனால பிரஜானம் பிரம்மா அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி அயமாத்மா பிரம்ம இதுல நீங்க வேதத்தை சொல்லிடலாம் பிரஜானம் பிரம்ம எந்த வேதம் ரிக்வேதம் அக பிரம்மாஸ்மி யஜுர்வேதம் தத்துவமசி சாமவேதம் அயமாத்மா பிரம்ம அதர்வன வேதம் அவ்வளவுதான் சொல்லிக் கொடுக்காமே கரெக்டா வருது பாருங்க இல்லையா கரெக்டா சொல்லிட்டீங்களே ரிக்வேதம் நெஜுர்வேதம் சாம வேதம் அதரமான ஒவ்வொரு வேதத்துக்கும் ஒரு மகா வாக்கியம் சொல்லிட்டீங்க இந்த பக்கம் உபனிஷத்தான் கஷ்டம் ஐத்திரே உபனிஷத்து பிரஜான பிரகதார்ணிய உபனிஷத்து வந்து அகம் பிரம்மாஸ்மி சாந்தோக்கிய உபநிஷத்து வந்து தத்துவமசி மாண்டூக்கிய உபநிஷத்து வந்து அயமாத்ம பிரம்மா ஓகே நாலு உபநிஷத்துக்கு நாலு வேதத்துக்கு நாலு மகாவாக்கியம் முடிஞ்சது ஓகே இந்த ஐத்திரிய ஸ்பெஷல் என்ன இந்த இப்ப நம்ம இங்க படிச்சிருக்க ஸ்பெஷல் பிரபலமான முன்னுதாரணமா சொல்லி இருக்க ஒரு மகாவாக்கியத்தை இங்க எடுத்து படிக்க போறோம் அப்ப ஐத்திரிய உபநிஷத்தை நாட் ஆட்மெரி திங் ஓகே மத்த உபநிஷத்து மாதிரி மாதிரி இல்ல கடவுபிஷத்துக்கோ மத்த உபநிஷத்துக்கோ இல்லாத ஒரு ஸ்டேட்டஸ் ஐத்திரிய உபனிஷத்துக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கிறது என்ன ஸ்டேட்டஸ் இருக்கிறது பிரபலமான ஒரு மகா வாக்கியத்தை பத்தி இதுல வருது அது என்ன மகா வாக்கியம் என்ன எப்படி சொல்லிட்டீங்க பாருங்க அப்படி சில பேர் என்ன சொல்ற பிரஜானம் பிரம்ம சொன்ன பிரஜானம் பிரம்ம ஓகே பிரபலமான மகா வாக்கியம் ஓகே அந்த மகாவாக்கியம் என்ன மகாவாக்கியம் என்ன ஜீஸ்வர ஜீவ ஈஸ்வர ஜீவேஸ்வர ஐக்கிய போதக வாக்கியம் மகாவாக்கியம் சரியா சோ ஜீவேஸ்வர ஐக்கிய போதக வாக்கியம் மகா வாக்கியம் சரியா அல்லது அத்வைத போதக வாக்கியம் மகா வாக்கியம் அபேத போதக வாக்கியம் மகா வாக்கியம் ஐக்கிய போதக வாக்கியம் மகாவாக்கியம் எல்லாம் ஒண்ணுதான் ஓகே அபேதம் சொன்னாலும் சரி ஐக்கியம் சொன்னாலும் சரி அத்வைதம் சொன்னாலும் சரி எல்லாம் ஒண்ணுதான் அதுல இருந்து என்ன தெரியுது அஜ்ஞானம் அபேதம் அபேதம் ஞானம் பேதம் அக்ஞானம் ஆல் இக்னரண்ட் பீப்புள் வந்து பேத புத்தி உள்ளவர்கள் பேத புத்தி உள்ளவர்கள் இக்னரண்ட் பீப்புள் ஓகே பிரிச்சு பிரிச்சு பேசுறாங்கன்னா என்ன அர்த்தம் அவங்களா என்ன அர்த்தம் ஓகே இக்னோரண்ட் பீப்புள் நீ புத்திசாலியா பேசி புரிய வைக்க முடியாது அதனால என்ன தெரியணும் இருக்கணும் நீ சொல்றது கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஒண்ணு நிஜமாவே கேட்கறதுக்கு மாதிரி வந்து சொல்லலாம் இல்லைன்னா விட்டு ஏன்னா பேதம் அஜானம் அபேதம் ஞானம் எப்போ நம்ம வந்து பேத புத்தி குறைஞ்சுட்டே வருதோ அப்ப ஞானத்துக்கு வந்து இருக்கோம்னு அர்த்தம் அது அப்போ இந்த நாலு வாக்கியம் தான் மகா வாக்கியம் கிடையாது நிறைய வாக்கியம் இருக்கு ஹண்ட்ரட் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் இருக்கிறது இது சாம்பிள் வாக்கியம் இப்ப சொன்னது சாம்பிள் வாக்கியம் என் மனசான் நான் மனுதே ஏனோஹி மனோமதம் என் மனசா நான் மனுதே ஏனாகி ஏனாகி மனோமதம் இங்க கேட்ட மாதிரி இருக்கிறது தத் ஏவ பிரம்ம துவம் தத் ஏவ பிரம்ம துவம் வித்தி எங்கோ இருக்க நீ பிரம்மனாக நீ அறிவாயாக தத் ஏவ பிரம்மம் துவம் ஒரு தடவை சொல்லிச்சா எத்தனை தடவை சொல்லிச்ச உபனிஷத்து மறந்து போயிடுவான் சொல்லிட்டு தான் அங்க அந்த அஞ்சுல இருந்து ஒன்பது ஸ்லோகம் வரைக்கும் மந்திரம் வரைக்கும் சொல்லிட்டே இருந்தது தத் தேவ பிரம்மம் தேவ பிரம்மம் தோம் வித்தி தத் தேவ பிரம்ம வித்தி தத் தேவத்துவம் பிரம்ம வித்தி அஞ்சு தரம் சொல்லிச்சு ஒரு தரம் சொன்னா மறந்துருவான்னு சொல்லிட்டு ஓகே அதுல சாப்டர்ல ஆறாவது மந்திரம் இந்த மந்திர சொல்றது புருஷேசாதி ச ஏகா அப்படின்னு சொல்றது அது பிரம்மானந்த வள்ளி ஓகே தத்தேவ தத் ததேவ ததேவ தத்வேவத்தது தத் அப்படி சொல்றது கைவல்லிய அதுவே நீ அதுவே அதுவே நீ அதுவே அப்படி சொல்ற தத்துவமேவ தத்துவமேவ தது தத்துவமேவ தது தத்துவமேவ தது ரெண்டு தடவை சொல்றது தத்துவமேவ தது தத்துவமேவ த அதனால நாலு சாம்பிள் வாக்கியம் மாத்திரம் நிறைய சொல்றது பிரஜானம் பிரம்மா அதுல முக்கியமா இருக்கிறது என்ன பிரஜானம் பிரம்மா ஓகே பிரஜானம்ன்றது என்ன அவேர்னஸ் நமக்கு ரொம்ப பிடிச்ச வேர்டு அது அவேர்னஸ் அவேர்னஸ் பிரம்மன் நமக்கு லோக்கல் அவேர்னஸ் ப்ராப்ளம் ஓகே இது வந்து சுத்த அவேர்னஸ் ஓகே உணர்வே பிரம்மன் நாட் உணர்ச்சி உணர்ச்சி எமோஷன் ஓகே உணர்வே பிரம்மன் ஓகே உணர்ச்சி வந்து எமோஷன் நமக்கு உணர்ச்சி இருக்கும் ஓகே உணர்வு இருக்கிறது உணர்வு கண்டுபிடிக்கணும் உணர்ச்சி கண்டுபிடிச்சா அப்ப பிரஜானம் பிரஜானம் என்றது தொம்பத லட்சியம் பிரம்மன் என்றது என்ன தற்பத லட்சியம் பாருங்க எல்லாமே பண்ணிட்டு தான் பிரஜானம்வம்பத லட்சியம் பிரம்ம தத்பத லட்சியம் அப்போ பிரஜானம் பிரம்ம பிரஜானம் பிரம்ம என்பது தற்பத லக்ஷியோகோ அபேதார்த்தா சொன்னதே திருப்பி சொல் ஓகே பிரஜானம் பிரம்ம என்பது எதுன்னா துவம்பத தத் பத லக்ஷயார்த்தயோகோ அபேதார்த்தா ஓகே சரியா இது வந்து ஐத்திரேய உபநிஷத்து உள்ள ஒரு பேமஸ் உபனிஷத்து அது பத்து உபநிஷத்துல ஒரு உபநிஷத்து இது அதுலயும் ரிக்வேதத்தில் இருக்கிற ஒரு உபநிஷத்து ரிக்வேதத்துல நம்ம இப்ப படிச்சுட்டு இருக்கோம் அதனுடைய டீட்டெயில் என்ன ஐத்திரேய உபநிஷத்து வர்றதுக்கு என்ன ரீசன் ஐத்திரிய என்ன அதெல்லாம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் ஓ பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ் பூர்ணிய பூர்ணமா பூர்ணமேவிஷே ஹரி ஓம் ஸ்ரீ குரு நம ஹரி ஓ